வருது எந்த உபநிஷத்து வேணாலும் பாருங்க எல்லா உபனிஷத்தும் இந்த விஷயத்துல ஒரே ஐக்கமத்தியமாக இருக்கு ஆத்மாதான் மிகது காரணம் அதுதான் ஜீவஸ்துரூபமாக இருக்கு அதுதான் எல்லாமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்துல நீங்க எந்த உபனிஷத்திலும் வித்தியாசமாக முடியும் எந்த உபத்தை எடுத்திருந்தாலும் ஒரே மாதிரியாக இங்க இருக்கிறதுனாலே இந்த இதுல பிரதான இடமே இல்லை மத்த சாஸ்திரங்கள் அப்படி இருக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தார்கிட்ட கிரந்தம் எடுத்து விட்டோம்னா அவ்வளவா எது எத்துமாகப்பட்டதோ அதாவது கிரகத்தில் இருக்க இந்த கிரந்தத்தில் அப்படி இருக்கு அவர் சொன்னது வர அவருடைய மக்கம் வேலை இவருடைய மதம் வேறன்னு தனித்தனியாக சொல்லலாம் அப்ப அதெல்லாம் நம்ம ஒண்ணு பண்ணி சொல்லணுங்கிற அவசியம் இல்ல அந்த தனித்தனியா வச்சுக்கலாம் ஆனாலும் உபனிஷத்துல ஜகத்காரணமோ ஆத்மாவோ இந்த விஷயத்துல ஒரே மாதிரியான விவரத்தான் உபனிஷத்து உபனிஷத்துல சச்சக்தர்கானத்தை வச்சு வச்சுக்கோமேன்னு கேட்கறது கூட உனக்கு இடமே இல்லை எதி இவ வேதாந்தேஷ் ஜின்னா காரணாவகதி அபவிஷ்யது ஒரு சமயம் இப்படி இருந்தால் ஒவ்வொரு வேதாந்தும் ஒவ்வொரு விஷயத்த ஒவ்வொரு சொல்லி பார்க்க முடியும் சொல்றது வேற என்ன ஒண்ணு சொல்றது அப்படின்னு இருந்திருந்தால் சரி போனா ஒரு தினம் பிரதானவாதத்தை என்ன அப்படின்னு கேட்க போனா எல்லா வேதாந்தமும் பிரம்மம் தான் சொல்லுது ஆத்மான் தான் நிகழ்வு கூட ஒரு வேற இல்லைன்னு சொல்லல எப்படி ஒரு நாலஞ்சு வயதை பார்ப்போம் பத்து இடத்துல எல்லா இடத்துலயும் ஆத்மாவே சொல்றது கௌசிகை பாருங்க இந்த ஆத்மாவிலிருந்துதான் எல்லா அலோகமும் உண்டாயிருக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அங்க வேற ஏதோ சொல்லவே அங்கேதான் சொல்றது ஆகக்கெரம்பே ஆகாசந்த ஆமகம் அங்கோம் எல்லாமே ஆமா அப்புறம் ஆமன ஏற்றோ பிரச்சனோபரிஷத்து ஆத்ம காரணம் தசிலம் சர்வே வேதாந்தா உதாரணமா காணிக்கிறோம் அது ஆத்மாவான் ஜெயசுக்கு காரணமாக காணிக்கிற ஆத்மானு பிரதானத்தை சொல்றாரு ஆத்மசப்தேதனஹா இரச்சாமா ஆத்மானு கேட்டனத்தின்னு சொன்னாரு எல்லாத்துக்கும் ஒரு ஐக்கியமத்தியம் இருக்கு ரொம்ப பிராபலியம் இந்த ஏத்துக்கு பிராபலியம் ஜாஸ்தி ஜாஸ்திங்கிற மகச்சா காரணம் எவது வேக்கம் சொல்லியிருக்க அந்த உபக்கிரமோ அபியாசோ அபோபாஃபலம் அஸ்வாரோபத்தி நிலையாசாஸ்திங்கம் சொல்றாங்க அதுல ாங்க சாதாரணமா அது ஒரே இடத்துல திருப்பி திருப்பி சொல்லுறது அது ஒரு விதமான அத்தியாசம் என்ன அப்படின்னு தான் நீங்க நவாத்மா சொல்லணும்னா அது கௌர பிரயோகம் கங்கா சத்திரம் என்ன அப்படின்னு கேட்டா நடிக்க சொல்லலாம் அது சேதனம் தான் கூட சந்தேகம் இருக்கும் ஆனால் சில இடத்துல சந்தர்ப்பத்தை அனுசரிச்சு அதே கனத்துக்கு கூட அந்த சப்த பிரயோகம் வரலாம் அப்படின்னு அவளுடைய ஒரு சந்தேகம் ஆனா வேண்டாம் கட்ட இந்த ஆத்ம சப்தமானது அதே கனத்துல வந்திருக்குன்னு சொல்லவே முடியாது எல்லா முறையும் அதே சொல்லிட்டு இருக்கு எந்த உபனமானாலும் எல்லாமே எல்லாமே ஆத்மா இருக்கு ஏதாவது ஒரு உபனிஷத்தாவது இது வந்து வேற வந்திருக்கு அப்படின்னு சொன்னா ஆனா அவரே பிரவஞ்ச வந்ததுன்னு சொன்னா சரி ஆத்மீகத்தின் கவனமோ அப்படின்னு யோசிக்கலாம் ஆனா அதுக்கே இடம் இருக்குது இது வந்து அபியாச காற்கன இந்த அத்தியாசத்துல ஒரு வித்தியாசம் இருக்கு ஒரே உபனிஷனத்துல அதே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றதும் இது ஒரு விதமான அபியாயம் இந்த அத்தியாசத்தை கொண்டு இந்த உபனிஷத்துக்கு காப்பனிங்க என்னன்னு தீர்மானம் பண்ணிக்கலாம் ஒரே விஷயத்தை பல உற்படித்தில சொல்றது இது அப்து இந்த தாற்பம்யம் ஒண்ணுதான் இதே விஷயம் அங்கு சிலருக்கு அதே விஷயம் இன்னொரு அதே தான் இன்னொன்னு சொல்றதுன்னு சொன்னா எல்லாரும் ஒண்ணு சொல்றானா எல்லா ஊரகத்துக்கும் ஒரே தாற்பயம் சர்வ வேதாந்த பிரத்யேகம் அப்படிங்கிறது ஏற்படும் உதாரையான நம்மளுடைய கண்ணானது அப்படிங்கறது சந்தேகம் அவனுடைய கண்ணை எதை கிரகிக்கிறது எல்லாருடைய கண்ணும் ரூபத்தை தான் கிரிக்கிறது ரூபா பிரமாணம் சக்கரத்து தான் பிரமாணம் ஒவ்வொரு கண்ணு ஒவ்வொரு கண்ணு ரூபத்தை கிரகிக்கிறதுல நமக்கு சந்தேகம் எல்லாருடைய கண்ணும் உருவத்தான் கிரகிக்கிறதுன்னு தீர்மானம் ஆயிருக்குண்ணா அப்படி சந்தேகமும் இல்லை அதே மாதிரி எல்லா வேதாந்தமும் ஒரே விஷயத்தான் போதிக்கிறது அப்படி சொல்லியாச்சுன்னா இதுதான் தீர்மானம் ஆகிறது இது மேல சந்தனம் பண்றது ஒண்ணுதில்லை அகஹா சர்வம் அதுக்காக சொன்ன சாமான சமான கதிக எந்த வேதாந்தத்துல பாருங்கோ உங்களுக்கு வரக்கூடிய அர்த்த பிரதீதி அதாவது எல்லா வேதாந்தத்திலயுமே ஜகத்காரணம் என்னன்னு நீங்க தேடி பார்த்தீங்கன்னா கே தான் ஜெகத்காரணம் எதிர்க்கே தவிர அக்கேதனத்தை ஒரு இடத்துல ஒரு கதி இருக்கு எல்லா வேதாந்தங்களுக்கும் அதனால எங்க தான் ஜக்சாரணைங்கிறது மற்ற எல்லாருடைய வாத வாடுங்கிறதும் அச்சேதனம் தான் வாழும் தானா அகேந்திராங்க எதுவுமே சேதனம் இல்லையா அதனால இதனால எல்லாமே அடிபட்டு